நாற்றினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வாழைக்காய் கோலா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் வாழைக்காய் ரெண்டு தேங்காய் துருவல் கால் கப் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு நாலு பற்கள் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் பட்டை நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் நாலு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ருசிக்கு ஏற்ப கொத்தமல்லி தழை சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகாய் ஒன்று உடச்சக்கல்லை கால் கப் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம வாழ்க்காவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு இந்த தோல் எல்லாம் ஒரு பவுலில் அதை போட்டுடுவோம் மிக்சியில் தேங்காய் துருவல் இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த எட்டு பொருளும் போட்டு மிக்ஸியில் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே அரைச்சிடுவோம் இந்த அரைச்சதை எடுத்து இந்த வாழைக்காய் கூட அந்த போலில் கலந்துடுவோம் கலந்துட்டு நல்லா மேஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு இதில் கலந்துடலாம் கொத்தமல்லி தாழி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுலாம் கருவேப்பிலையும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுடுவோம் பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா மேஷ் நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம் இந்த வாழைக்காயெல்லாம் அது கூட எல்லா மிக்சார அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் மேஷ் பண்ணிவிட்டு அதோட இந்த உடச்சக்கல்ல இருக்குதுலையும் அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிடணும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை இதோட கலந்துடணும் இந்த வாழைக்காயோட கலந்துடணும் நல்லா கலந்துட்டு எல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு ஸ்டவ் பற்றிச்சிருவோம் வானல் வச்சுருவோம் வானல் குழஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த உருண்டைகளை அதில் போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தேன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைக்காய் கோலா உருண்டை தயார் செட்நாட்டில் வந்து மீட்டில் நல்லா கொலா உருண்டை செய்வாங்க இல்லையா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபுள் கோலா உருண்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்